வணக்கம் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று எழுபத்தி இரண்டாவது சுதந்திர நாளை ஒட்டி தெலுங்கானா மாநில அரசு கண்டிவிலகு என்ற கண் பராமரிப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது இரண்டு போக்குவரத்து துறையில் தனியார் நிறுவனங்களை உருவாக்குவதற்காக நிதி ஆயோக் அமைப்பு அதாவது பிஐசிஹெச் என்ற திட்டத்தை உள்ளது. மூன்று நாட்டிலேயே முதல் முறையாக ட்ரெயின் எயிட்டீன் வகை ரயில் பெட்டிகளை தயாரிக்க உள்ள தொழிற்சாலை இண்டக்ரூல் கோச் ஃபேக்டரி இது சென்னையில் உள்ளது நான்கு கடல்சாரா பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் கே ஸ்ரீனிவாஸ் என்பவர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட மிக அதிக நிதியை பெற்றுள்ள இந்திய மாநிலம் எது 2. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மூன்று இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் அதிநவீன ஏவுகணையை இந்தியா எந்த நீர்மூழ்கி கப்பல் மூலம் பரிசோதிக்கப்பட்டது நான்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதல் முறையாக பேரிடர் மீட்பு வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி